ஒன்பது ஒரு மனிதர் முஸ்லீம் ஆகிவிட்டால் அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள் பின்பு அவரிடம் அல்லாஹு என்று துவா செய்யுமாறு கட்டளையிடுவார்கள் இரண்டு ஆறு ஒன்பது ஏழு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு நபி அலி அவர்களிடம் ஒருவர் வந்து அவர்களே இறைவனிடம் போது அவர்கள் அல்லாஹு என்று கூறுவீராக இச்சொற்கள் உலகிற்கும் மறுமைக்கும் தேவையானதை உமக்கு ஒன்று சேர்த்துள்ளன என்று கூறினார்கள் दुवा इन मनिपाय अरुरीवे विकाटक सुखमलीपाय